ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அபரகர்மாக்களை எப்படி செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் கட்டாயம் ஒவ்வொரு ஜீவனும் காலமான உடனேயே செய்ய வேண்டியது இந்த அபரகர்மா அந்த ஜீவன் கிளம்புற பொழுது நம்முடைய உபனிஷத்துகள் கருட புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தோடு ஒவ்வொரு ஜீவனும் கிளம்பறான் அப்படின்னு காண்பிக்கிறது தம் வித்யா கர்மனி சமன்வாரபேத்தே பூர்வ பிரஜாச்சா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது தான் படித்த படிப்பு புண்ணிய பாபங்கள் நினைவு இது மூன்றையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜீவனும் இந்த தேகத்தை விட்டு கிளம்புறான் அங்குஷ்டமாத்திர புருஷஹா அந்த ஜீவனுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னா நம்முடைய கட்டவிரல் அளவு தான் அந்த ஜீவனுடைய உருவ அமைப்பு இருக்குது அந்த ஜீவன் அந்த சரீரத்தின் மேலேயே அமர்ந்துருக்கு இந்த கர்மாக்கள் ஆரம்பிக்கிற வரையிலும் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முதல்ல தேக சுத்தி பண்ணுறோம் அந்த சரீரத்தை சுத்தி செய்கிறோம் புண்ணியாக வாசனம் என்பதை பண்ணி வெளி தேகத்தை சுத்தம் பண்ணி சர்வப்பிராய்ச்சித்தம் அப்படின்னு ஒன்றை பண்ணி தேகத்தினுடைய அந்தத்தையும் சுத்தம் பண்ணுறோம் மனசு உட்பட அந்த சரீரத்தையும் அந்த ஜீவனை சுத்தி செய்து இந்த கர்மாவை நாம் ஆரம்பித்து செய்கிறோம் அப்படி இந்த கர்மாக்களை யார் செய்யணும் அப்படின்னு வர்ற பொழுது பையன் செய்யணும் பையன் அருகில் இல்லைன்னா யார் அருகில் இருக்காரோ அவர் அதை பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும் இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சர்வாபாவே பிதாவாபி குறியாத்து பிராத்தா அத்தவா அக்ரஜா கயாயான்ச்ச விசேஷேனா ஜியாயான் அனுப்பி சமாச்சார ஏத் அருகில் இல்லை அப்படின்னா மூத்தவர் வயதில் மூத்தவர் யார் சொந்தங்களில் பக்கத்தில் இருக்காரோ அவர் அதை செய்யணும் இரண்டு விஷயங்கள்லே அப்படி சொல்லப்பட்டிருக்கு முதல்ல காசி யாத்திரை காசி யாத்திரை ஒருவரால் போக முடியல உடம்பு தேக ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவருக்காக ஒருவர் பொறுப்பெடுத்துக்கொண்டு காசி யாத்திரை போகலாம் அதேபோல் இந்த அபரகர்மா ஒரு ஜீவன் காலமாகிட்டால் அவர் புத்திரனோ சொந்தங்களோ சேர்த்து செய்ய வேண்டியதான கர்மாவை இன்னொருவர் பொறு பொறுப்பெடுத்து கொண்டு செய்யலாம் அப்படின்னு இந்த இரண்டு விஷயங்களில் காண்பிச்சிருக்கு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது உச்சன்ன பாந்தவம் பிரேதம் பிதாபிராத்தா ததா அக்ரஜா ஜனநீவாப்பி சம்ஸ்கூரியாது மகதேனோன்யா பவேத் தூரத்து சொந்தம் அப்படின்னு இருப்பவர்களாவது பொறுப்பெடுத்து கொண்டு இந்த கர்மாவை செய்யணும் அப்படி செய்யாமல் விட்டால் மகதேனா அந்நியா பவேத் ஒருவரும் பொறுப்பெடுத்துக்கல்ல கோவிந்தான்னு கொண்டு போய் வச்சுடுறா அப்படின்னா ரொம்ப பெரிய விதமான பாபமானது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுறது ஆயுஷானது பாதியாக குறையிறது நம்முடைய ஆயுஷ்காலம் எவ்வளவு இருக்கோ அதில் சரிபாதி குறையிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் யார் இந்த விஷயத்தை பொறுப்பெடுத்து கொண்டு செய்கிறானோ அவனுக்கு பெரிய பலனானது சொல்லப்பட்டிருக்கு அநாத்தம் பிராமணம் தக்வா க்ஷத்ரியம் வைஷ்யமேவவவா பிதமேதே மகாஜே ஃபலம் பிராப்னோதி மாணவா அப்படின்னு இந்த ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்ட பிராமணனாக இருந்தாலும் சரி கஷத்ரியனாக இருந்தாலும் சரி வைசனாக இருந்தாலும் சரி யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டு செய்வதுனால் பிதிருமேத மகா யஜ பலம் பிராப்னோதி மாணவா பெரிய நிறைய கோட்டி கணக்கில் செலவு பண்ணி ஒரு யாகம் செய்தால் என்ன பலன் அவருக்கு கிடைக்கிறதோ அவ்வளவு பெரிய பலன் இந்த ஒரு ஜீவனை கரையேற்றுவதனாலே கிடைக்கிறது அப்படின்னு அந்த அளவுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு பழைய நாளில் கிராமங்களில் அதற்குனே இருப்பா அதாவது சந்ததிகள் பறக்காமல் இருக்கும் குடும்பங்கள்லே ரொம்ப துக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் வியாதியினாலே ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கும் அதுபோல் குடும்பத்தார்கள் இது மாதிரி எல்லோராலும் கைவிடப்பட்ட ஜீவன்களுக்கு கர்மாக்களை பண்ணுவார் ஏன்னா இந்த ஜீவனை உத்தேசித்து அந்த கர்மாவை செய்யறதுனால புத்திரப்பிரதிபந்தகமான தோஷமானது போகும் அந்த ஜீவன் அனுகிரகத்தினால குழந்த பிறக்கும் குடும்பத்தில் வியாதிகள் நிவர்த்தி ஆகும் அந்த ஜீவனை உத்தேசித்து பண்ணுற பொழுது அதற்குன்னு பலிகள் எல்லாம் போடப்படுறது வழியில் பத்தி பலின்னு அபர கர்மாக்கள்லே போடப்படுறது போகிற வழியில் போடக்கூடியதான பலி மூன்று இடங்களில் பலி போடுறோம் பத்தி பலின்னு பேர் அந்த பச்சி பலி போடுறது எதற்காக அப்படின்னா குடும்பத்தில் வியாதியினாலே நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருந்த பூதங்களுக்கும் இதுபோல் குடும்பத்தினுடைய மேன்மைக்கு இடைஞ்சலாக இருந்த ஜீவன்களுக்கும் உத்தேசித்து போடக்கூடியதுதான் பதிபலின்னு பேர் அவர்கள் இந்த ஜீவன் போகக்கூடியதான பாதைகளிலும் பாழடைஞ்ச வீடுகளிலேயும் கைவிடப்பட்ட மனைகளிலேயும் வாசம் பண்ணக்கூடியதான ஜீவன்கள் அவர்களை உத்தேசித்து பசிவாசிப்பகா பூத்தேபியகா அப்படின்னு சொல்லி அந்த பத்தி பலி போடுறோம் அந்த பலிகளெல்லாம் நாம் போடுவதனால நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியதான வியாதிகள் சுத்தமாக நிவர்த்தியாகும் குடும்பம் மேன்மை அடையும் அந்த குடும்பம் மாற்றம் நாம் பார்க்கலாம் வாழையடி வாழையாக வந்துண்டே இருக்கும் அந்த கிராமத்திலேயே இருந்துன்றிருப்பா சௌக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் காரணம் இதுபோல் அநாதையாக கைவிடப்பட்ட ஜீவன்களுக்கு கர்மாக்களை பண்ணுறதுனால அவர்களுக்கு பெரிய பெரிய யா யாகம் பண்ணின பலன்கள் தானாக கிடைக்கிறத பார்க்கலாம் அப்படி பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும் பொறுப்பெடுத்துக்காமல் கைவிட்டுட்டால் அனைவருக்கும் அந்த தோஷமானது பாதிக்கப்படும் ஆகையினாலே கட்டாயம் பொறுப்பெடுத்துட்டு பண்ணணும் புத்திரனிடத்திலே சொல்லணும் சொல்லுட்டோ நான் இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த கர்மாவை ஆரம்பித்து செய்யணும் அரசாங்கம் சொல்லக்கூடியதான கட்டுப்பாடோடு அந்த கர்மாவை செய்துடணும் எப்போ வருவான்னு கேட்கணும் முதல் இரண்டு நாளைக்கு செய்து முடிக்கணும் பையன் எப்போ வரான் அப்படின்னு விசாரிக்கணும் அவன் இரண்டு நாளைக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு தெரிஞ்சதானால் அந்த அஸ்தியை எடுத்து வச்சு வைக்கணும் அவன் வர்ற வரையிலும் அந்த அஸ்தியை பூமியில் வைக்காமல் எங்கேவது ஒரு மரத்திலே கட்டி தொங்க விடணும் கீழே பூமியில் வைக்க விடாது அப்படி தொங்க விட்டு வைக்கணும் அவன் வர்ற வரையிலும் இல்லை ரெண்டு மூணு நாளைக்குள்ளே வரும்படியாக இல்லைன்னா அஸ்தி சஞ்சயனத்தையும் செய்துடணும் அவன் வருவது எப்போனு தெரியல அப்படின்னா அப்போது நித்திய விதியை ஆரம்பிச்சுடணும் யார் பொறுப்படுத்துன்னு இருக்காரோ அவர் நித்திய ஆரம்பிக்கணும் அவருக்கு என்ன சொந்தமோ அந்த சொந்தத்தையே சொல்லிக்கொண்டு அந்த கர்மாவை ஆரம்பிச்சு செய்யணும் அந்த கர்மாவை செய்பவர் பங்காளி ஜாத்தியாக இருந்தால் அவருக்கு பத்து நாள் தீட்டு உண்டு அந்த பத்து நாள் தீட்டோடு அந்த கர்மாவை செய்துண்டு வரணும் அல்லது மூன்று நாள் தீட்டுக்காரராக இருக்கார் ஒரு நாள் தீட்டுக்காரராக இருக்கார் அல்லது சொந்தமாக இருக்கார் அப்படின்னா அவர் கர்மாவை ஆரம்பிச்சதிலிருந்து அவருக்கு தீட்டு வரும் பத்து நாளைக்கு அக்ஞாதிஞ்ச நரம் தக்வா திராத்திர மசுச்சிர்பவேத் ஜாத்தீனாம் தரிசனா சுத்தி சஞ்சித்தே தசராத்திரகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அவர் தூரத்து சொந்தம் தீட்டு காக்கும்படியான சொந்தம் இல்லை அப்படின்னா அதுபோல் உள்ளவருக்கு முதல் இரண்டு நாள் காரியத்தை மாத்திரம் பண்ணி நிறுத்தினால் மூன்று நாள் தீட்டு உண்டு தொடர்ந்து பத்து நாள் செய்தால் அந்த கர்மாவுக்கு அங்கமாக தீட்டானது பத்து நாளைக்கு உண்டு அப்படி பத்து நாள் தீட்டு காத்து அந்த கர்மாவை செய்துண்டே வரணும் புத்திரன் வர்ற வரையிலும் பொறுப்பெடுத்து கொண்டு அந்த கர்மாவை செய்துண்டு வரணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்